சச்சிந்தோோத்பதி தாப் தயவின விபவேத்தவேப்பலவாரத் லவனிமிஷார்த்தமபிஎஸ் சைஷ்ணவாக சா வைஷ்ணவ அக்ரியா அவன் வைஷ்ணவர்களில் முதன்மையானவன் பாகவதோத்தமன் பாகவத பிரதானன் என்று சொன்ன மாதிரியேதான் வைஷ்ணவாகியகாங்கிற பதம் வைஷ்ணவர்களுள் அவன் முதலானவனாக இருக்கிறான் எல்லாம் உயர்ந்ததேதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த ஹரிங்கிற யோகி நவயோகிகளில் ஒருத்தர் ரெண்டாவதாக பேசுகிறவர் அதாவது யக எவன் ஒருவன் பகவத்பாதார விந்தாத்து பகவானுடைய பாதார விந்தத்தில் இருந்து லவநிமிஷார்த்தமபி அகுண்டஸ்மிருதி அரை நிமிஷங்கூட அதாவது மாறுறதே இல்லை மாறாத மனமுடையவனாக இருக்கிறானோ அப்படின்னு அர்த்தம் யா பகவத்பாதார விந்தாத்து லவநிமிஷார்த்தமபி அகுண்டஸ்மிருதி மனம் செல்லாமல் இருக்கிறதே இல்லை அசையாத மனத்தை உடையவனாக இருக்கிறானோ அந்த ஞாபகமாக இருக்கான் ஒரு அரக்ஷணம் கூட மறக்கிறதில்லை மறக்காத எண்ணத்தை உடையவன் மயர்வர மதிநலம் அருளினன் அப்படின்னு ஆழ்வார் பாடினார் அதுபடி அகுண்டஸ்மிருதி பகவானுடைய திருவடி தாமரையிலிருந்து கொஞ்சம் கூட மனம் அகலலை அரை நிமிஷம் கூட மனம் அகலலை அவன் வைஷ்ணவ அக்ரியன் அப்படிங்கிறார் அகுண்ட ஸ்மிருதி ந சலத்தி அதை மறக்காத அந்த மனசு கொஞ்சம் கூட அசைறதில்லை அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்பட்டிருப்பதை புரிந்து கொள்ளணும் அது மாத்திரமில்லை திரிபுவன விபவ ஹேத்தவே அபி அகுண்ட ஸ்மிருதி மூன்று லோகத்தில் இருக்கிற புல எல்லாவற்றையும் கொடுக்குறேன்னு சொன்னா கூட அதை நினைக்க மாட்டான் ஹேத்தவே அப்போ உனக்கு தரேன்ப்பா இந்த கடவுளை நினைக்கிறத மறந்துடு அப்படின்னா மறப்பான் மறக்கவே மாட்டான் எந்த உலகத்தில் இருக்கிற புல காரணமாகவும் இறைவனுடைய திருவடியை மறவாதவனாக எவன் இருக்கிறானோ அப்படின்னு அர்த்தம் அந்த திருவடி எப்படிப்பட்டதுன்னா யாராலும் வெல்ல முடியாத தேவர்களுக்கும் கிடைக்காத அஜித ஆத்ம சுராதிபிகி விமிருகியாது பாதாரவிந்தாத் அஜிதாத்ம சுராதிபிகி அப்படின்னா தங்களை யாராலும் வெல்ல முடியாத தேவர்களால் அப்படின்னு அர்த்தம் ஆத்ம சுராதிபிகி அஜிதாத்மனா தங்களை யாராலும் வெல்ல முடியாத தேவர்களாலும் தேடப்படுகின்ற விமிருகியாத்து பாதார விந்தாத் இறைவனுடைய திருவிடி அவர்களெலாம் தேடுகின்றார்கள் யாரும் அவர்களை ஜெயிக்க முடியாது அவர்களே தேடுகிறார்கள் ஆனால் இவன் கொஞ்சம் கூட அதை மறக்காமல் அவன் உள்ளத்திலேயே வைத்திருக்கிறான் ஆகவே தேவர்களைக் காட்டிலும் இவன் உயர்ந்தவன் புலனின்ப நாட்டங்களை உடைய தேவர்களை காட்டிலும் புலனின்ப நாட்டங்களில் சற்றும் மனதை செலுத்தாமல் இறைவனுடைய திருவடியிலேயே அந்த அறிவிலேயே அன்பிலேயே அறத்திலேயே தோய்ந்திருக்கின்ற பக்தன் வைஷ்ணவர்களுள் முதன்மையானவன் பக்தர்களுள் முதன்மையானவன் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அடுத்த ஸ்லோகத்தினுடைய பொருளை பிறகு பார்க்கலாம் திரிபுவன விபவஹேதவேபியண்டஸ்மிருதி அஜிதாத்மசுராவிமையாத் நலதி பகவத் பாதாரவித் லவன்த்மபிசைணவிரிய